நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமூறு துளிக்காக உங்கள் அளவிலும் கண்களுக்கு பலமும் ஒலியும் கூர்மையான பார்வையும் கொடுக்கக்கூடிய எலிய மருந்து பொன்னாங்கண்ணி கீரை காம்பு தண்டெல்லாம் நீக்கி ஒரு கைப்பிடி அளவு இளம் எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி விட்டு நல்லா சாப்டா வேக வச்சுக்கலாம் அது வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அரை ஸ்பூன் வெண்ண அதுல சூ அந்த கலந்து நல்ல மிக்ஸ் பண்ணிட்டு இதை தினந்தோறும் நாப்பத்தெட்டு நாள் எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா கண்களுக்கு பலமும் ஒலியும் கூர்மையான பார்வையும் கிடைக்கும் பொன்னாங்கண்ணி வேற என்ன நன்மை இருக்குன்னு பார்ப்போம் சாப்பிட்ட வச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமா தண்ணி வெட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஊற வச்ச நெல்லி வற்றல் கொஞ்சம் எடுத்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்ச பொடி பொன்னாங்கண்ணி சாறு இருபதுல இருந்து முப்பது எம்எல் வரைக்கும் கலந்து நல்லா கொஞ்சம் வச்சு இந்த தீனி ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா உடலுக்கு குளிர்ச்சியும் கல்லீரலுக்கு பலமும் கிடைக்கும் இல்ல பொண்ணாங்க நிக்கிற சாறை தேங்கெண்ண விட்டு கொதிக்க வச்சு தையில பதமாக்கி அது கொஞ்சம் சீரகமாக கலந்து தையில பதமாக்கி அதை வந்து தலை குளிக்கும் போது தலைமுடியில் நல்லா தாழ்பில் படும்படி அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு தலை குளிச்சு வந்தோன்னா தலையில பொடுகு அரிப்பு இதெல்லாம் நீங்கிடும் தலைமுடி கருமையா வளமையா செழுமையா பல பலப்பா வளரும் டைப்பண்ணி பாருங்க ஓரவுகளை மீனும் சந்திப்போம்